அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் பன்னிரெண்டாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி மகாசமாதிக்கு ஒரு வருட காலம் முன்பிருந்தே முதிர்ந்த வயதிற்கு உரிய உபாதைகள் அதிகமாகி சோர்வு ஏற்பட்டது தாம் உட்கொள்ளின் உணவின் சிரிய அளவையும் மேலும் குறைத்து வந்தார் தேகசிரமத்தை பொருட்படுத்தாமல் அலுவல்களை கவனித்து வந்த போதிலும் முன்பு போல் அதிக நேரம் உட்கார இயலவில்லை ஏற்காடு விஜயம் செய்வதையும் குறைத்து கொண்டார் மகாசமாதிக்கு நான்கைந்து மாதங்களுக்கு முன்பு தமது உபதேசங்களை எல்லாம் தொகுக்குமாறு யோகி சுவாமிகளை பணித்தார் விஜயதசமி என்று மகர விளக்கின் பக்கத்தில் நின்று ஒரு புகைப்படம் எடுக்கச் செய்து அந்த படத்தையே பக்தர்களுக்கு கொடுக்குமாறு ஆஜ்யாபித்தார் தாம் விரைவிலேயே அகண்ட பரஞ்சோதியில் கலக்கப் போவதை கலக்கப்போவதை பக்தர்களுக்கு உணர்த்த விரும்பினார் போலும் நமது சுவாமிகள் தமது சமாதிக்காக ஏற்படுத்தியுள்ள இடத்தை அடிக்கடி சுற்றி வருவார் அவர் அந்த குழியில் தமது திருமேனியை பத்திரப்படுத்த வேண்டும் என்றும் ஷட்கோண வடிவில் அமைந்த அந்த சமாதியின் மேல் ஆறு தூண்களுடன் கூடிய கர்ப்பகிரகமும் அதற்கு எதிரில் பதினாறு கால் மண்டபமும் நிர்மாணிக்க வேண்டும் என்றும் ஆஜாபித்து எல்லா விவரங்களையும் பாலசுப்ரமணியிடம் தெரிவித்தார் சமாதிக்கு அருகிலுள்ள கொன்றை மரமே ஸ்தல விருட்சம் என்றும் குறிப்பிட்டார் அந்த சமயத்தில் ஒரு நாள் தப்போவனத்தில் இருந்த பிரணவம் பொறிக்கப்பட்டு பறந்து கொண்டிருந்த ஆசிரம கொடி உச்சியில் இருந்து நழுவி அரை கம்பத்தில் பறந்ததை கண்ணுற்று அதை சுவாமிகளிடம் தெரிவித்ததற்கு சிறிது காலத்தில் தப்போவனம் பெரும் துக்கத்தில் ஆழப்போகிறது என்பதற்கு இது ஓர் அறிகுறி என்று கூறினார்கள் மகாசமாதிக்கு முன் மார்கழி மாத அமாவாசை என்று பாலசுப்பிரமணியனிடம் சுவாமிகள் இன்னும் உத்தராயணம் பிறக்கவில்லை என்று நினைக்க தெலுங்கு வருஷ கணக்குப்படி இன்றே உத்தராயணம் பிறந்து விட்டது ஞாபகம் வைத்துக்கொள் என்று குறிப்பாக விளக்கினார் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண் நாலு முதல் சுவாமிகளின் உடல்நிலை மிகவும் குன்றியிருந்தது தப்போவனம் முழுவதும் கலக்கமுற்றியிருந்தது அந்த நிலையிலும் சுவாமிகள் பலவிதமாக குறிப்புகள் அளித்திருந்தும் பக்தர்கள் சுவாமிகள் தம்மை விட்டு வெகு பிரிந்து விடுவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை ஜனவரி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருநாதரின் உடல்நிலை சரியாக இல்லாதால் இல்லாததால் யாருக்கும் தரிசனம் இல்லை என்றும் இரண்டு நாட்கள் ஓய்வுக்கு பின்னர் எல்லாருக்கும் தரிசனம் என்றும் தெரிவிக்கப்பட்டது சில பக்தர்கள் சுவாமிகளை வணங்கி விட்டு அவர் நாளை சாக கட்டைக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு போகிறார்கள் என்று கூறினார் ஒரு பக்தை தங்களது கண் பார்வையாலேயே எங்களது நோய் நீக்கி குணப்படுத்தும் தாங்களே படுத்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் சுவாமி விரும்பினால் தங்களது உடல்நிலையை சரி செய்து கொள்ள முடியாதா என்று மனமுருகி கேட்க சுவாமிகள் அதுதான் இல்லை என அழுத்தம் திருத்தமாக உடல் என்னும் குடிலை விட்டு நீக்க தமது முடிவை தீர்மானமாகவே கூறினார் ஆறாம் தேதி மாலை பாலசுப்பிரமணியம் சுவாமிகள் அணிந்திருக்கும் கம்பளி சட்டை பொருத்தமாக இல்லை சுவாமி அதில் தோன்றுகிறது அதை சுற்றி கடற்றி விடலாம் என்று சொன்னபோது குருநாதர் சுவாமிக்கும் சட்டையை கழற்றிவிடத்தான் விருப்பம் என்று தாம் ஸ்தூல தேகத்தை உதறி தள்ள போவதை உறுதியாக கூறினார் ஏழாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு சுவாமிகள் வழக்கம் போர எழுந்து விட்டார் சிறிது நேரத்தில் அவர் நீராடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன எல்லோரும் அன்று குருநாதர் கட்டாயம் தரிசனம் அளிப்பார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் இந்த சட்டையை கழற்றி விடலாம் என்று சொல்லிக்கொண்டே தாம் அணிந்திருந்த கம்பளி சட்டையை நீக்கி நாலு ஐம்பது மணிக்கு குளிரலைக்கு சென்றார் அங்கு ஸ்நானத்திற்கு உட்கார்ந்ததும் அப்படியே அமைதியாக மகா சமாதியில் அமர்ந்து விட்டார் பக்தர்கள் உடனே அங்கு குழுமியை அவரை தூக்கி வந்து கட்டிலில் படுக்க வைத்தனர் தேகத்தில் உயிர் உள்ளதற்கு அடையாளங்களான சுவாசம் நாடி முதலியன இல்லாவிடனும் உயிர் பிறந்ததற்கான தேக அறிகுறிகள் ஒன்றும் சுவாமிகளிடம் காணப்படவில்லை எப்போதும் நெற்றியில் விபூதி குங்குமத்துடன் முகத்தில் புன்முறுவல் தவழ சாந்தமாய் அமைதியாய் தூக்கத்தில் இருப்பது போல் காணப்பட்டார் இதற்கு முன்பும் குருநாதர் இரண்டு மூன்று தினங்கள் சமாதியில் இருந்து பின் எழுந்தது உண்டு அதனால் பக்தர்கள் சுவாமிகள் சமாதியில் இருப்பதாகவே நினைத்தார்கள் சில பக்தர்களும் நிர்வாகிகளும் யோக திருஷ்டி உள்ள பெரியோர்களை அணுகி குருநாதரின் நிலையை பற்றி விளக்கம் கேட்டவண்ணம் இருந்தனர் சுவாமிகள் மகா யோகியானதால் தேகத்தில் மாறுதல் தோன்றும் வரையில் காத்திருக்க வேண்டும் என்றும் அவரை அவருடைய சரீரத்தை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் காஞ்சி பரமாச்சாரியார் தெரிவித்தார்கள் ஒன்பதாம் தேதி பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அவர்கள் சுவாமிகளை தப்போவனம் வந்து தரிசித்து தியானத்திலிருந்து பிறகு குருநாதர் நிர்விகல்ப சமாதியில் இருப்பதாகவும் குருவாரம் பகல் பன்னெண்டு ப அவர் சமாதி கலைந்து எழுந்திரு எழுந்திருக்காவிட்டால் அவரது திருமேனியை பிருந்தாவனத்தில் பத்திரப்படுத்தி விடலாம் என்றும் ஒரு குறிப்பின் மூலம் தெரிவித்துவிட்டு சென்றார் ஏழாம் தேதியிலிருந்தே ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையாக சென்று சுவாமிகளை தரிசனம் செய்து வந்தார்கள் பக்தர்கள் திரள் திரளாக பஜனி முதலிய பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருந்தனர் ஒரு சிலர் சத்குருநாதர்க்கு விருப்பமான சில பாடல்களை பாடினால் அவர் பகிர்முகப்பட்டு சமாதியில் இருந்து வெளிப்படுவார் என்று உருக்கமாய் கண்ணீர் மல்க பாடினர் தப்போன முழுவதும் ஓம் நமோ பகவத்தே ஞானானந்தாய என்ற அகண்ட நாம பஜன் ஜபம் எதிரொலித்து கொண்டிருந்தது அப்போது புதன் புதன்கிழமை இரவு பதினோரு மணிக்கு சமாதி நிலை தொடங்கி அறுபத்தி ஆறாவது மணி நேரம் கழித்து சுவாமிகளின் உடல் நிலையில் வெகு துரிதமாக மாறுதல்கள் தோன்ற ஆரம்பித்தன சமாதி நிலை கலைந்து சுவாமிகள் எழுந்து வர மாட்டார் என்ற உண்மை பக்தர்களின் பேரிடியாக தாக்கியது சத்குருநாதரை நடமாடும் தெய்வமாக இனி தரிசிக்க முடியாது அவருடைய பரிவான மதுரமான குரலை இனி கேட்க முடியாது அவரது அருளும் அன்பும் பொங்கும் கண்ணொடியை காண முடியாது என்பதால் உண்டான வருத்தத்தால் ஜனங்கள் கண்ணீர் விட்டு வாய் விட்டு அரற்றினர் பக்தர்களின் நிலை தாய்ப்பசுவை இழந்து அம்மா என குரல் எழுப்பும் கன்றின் நிலையில் இருந்தது தப்போவனம் என்னும் ஆனந்தவனம் அன்று துன்ப இருள் கவ்வி சோகவனமாய் காட்சியடித்தது வியாழக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பாத பூஜை செய்த பின் சுவாமிகளின் திருமேனிக்கு அபிஷேக ஆராதனை ஆகிய கிரியைகள் தொடங்க பெற்று பிற்பகல் நான்கு மணிக்கு குருநாதரின் திருமேனி சமாதியில் அமர்த்தப்பட்டது சமாதியில் சுவர்ண ஆபரணங்கள் பரப்பி திருமேனிக்கு அருகில் தண்டம் கமண்டலம் பல வருடங்கள் ஞான விநாயகருடன் வைத்து பூஜிக்கப்பட்ட ஞானானந்தருடைய சிறிய சிலா விக்கிரகம் கைகளில் சுவர்ணமேறு முதலியவைகளை வைத்து சுற்றி வீபூதி உப்பு கற்பூரம் முதலியவைகளால் நிரப்பி சமாதி சாஸ்திரோத்கமாக எழுப்பப்பட்டது ஸ்ரீ சத்குரு ஞானானந்தகிரி மகாராஜ்கி ஜெய் மானுட உறவில் தி திகழ்ந்த தெய்வம் அவ்வுருவை கலைத்து ஸ்ரீ ஞானானந்தேஸ்வரராய் தெய்வ வடிவிலேயே திகழ ஆரம்பித்து விட்டது வனம் ஆலயமாகியது வைதிக முறைப்படி தினசரி பூஜைகள் சமாதி அருளாலயத்திலும் மணிமண்ட கோவிலும் நடைபெற தொடங்கியது சத்குரு ஞானானந்தகிரி மகாராஜ் கி ஜெய் நன்றி வணக்கம்